எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எழுதியிருக்கிறதே இட் இஸ் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு நான்காம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே மனாந்திரத்திற்கு கொண்டு அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் பூவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் மறுமொழியாக மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக்கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான் இயேசு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 அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இந்த நாளின் மனத வசனம் நாம் வாசித்த பகுதியிலே உள்ள நாலாம் ஏழாம் பத்தாம் வசனங்கள் எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே இட் இஸ் ரிட்டன் இட் இஸ் ரிட்டர்ன் IT IS ரிட்டர்ன் நாம் பாவத்தில் விழும்போது பிற நபர்கள் மீது பழி சுமத்துகிறோம் ஏதேதோ காரணங்களை சொல்லுகிறோம் கிறிஸ்தவர் பலர் தோல்வியிலேயே வாழ்வது இதனாலேயே தனது தோல்விக்கு ஆதாம் இதையும் அதையும் சாக்கு போக்காக சொன்னார் அதைவிட பாதகமான சூழ்நிலையில் ஏசு கிறிஸ்துவோ வெற்றி கண்டார் பொதுவான சாக்கு போக்குகள் நாம் இன்று கவனிப்போம் ஒன்று எனக்கு அது தெரியாது அறியாமை என்று நாம் சொல்லிவிடுகிறோம் இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஆதாம் ஏவாளுக்கு தேவ கட்டளை மிகவும் தெளிவாயிருந்தது அதற்கு வியாகியானமே தேவையில்லை அது எளியது குறிப்பானது ஆண்டவர் என்ன சொன்னார் எல்லா விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம் இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் பொசிக்காதிருங்கள் என்று சொன்ன விளக்கமோ வியாக்கியானமோ தேவையே கிடையாது என்றாலும் அவர்கள் தவறின ஆனால் கல்லை அப்பமாக்க கூடாது என்றோ கோபுரத்திலிருந்து குதிக்க கூடாது என்றோ பிதாவானவர் இயேசுக்கு சொல்லியிருந்ததாக தகவல் இல்லை அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பிசாசு தூண்டினானே இயேசு அவனை எப்படி மேற்கொண்டார் அவர் திருவசனத்தின் தத்துவங்கள் மீது செயல்பட்டார் அவர் தேவ நோக்கத்தை தெளிவாக புரிந்திருந்தபடியால் தேவ திட்டங்களை ஒன்றுமில்லாமல் சிதறடிக்க செய்யும் சத்ருவினுடைய வலைகளை அவர் எளிதாய் அடையாளம் கொண்டு அவற்றிற்கு தப்பிவிட்டார் கல்லுகளை அப்பமாக்க வந்த முதல் சோதனையில் அவரது குமாரத்துவத்திற்கும் வசனத்தின் குறைவின்மைக்கும் ஒரு சவால் வந்தது மேலிருந்து குதிக்க சொன்ன இரண்டாம் சோதனையில் பகட்டுக்கும் கடவுளை பரீட்சிக்கவும் அழைப்பு வந்தது மூன்றாவது சோதனையில் மேன்மைக்கு குறுக்கு வழியை பிசாசு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் ஐயோ எனக்கு தெரியாது எனவேதான் விழுந்தேன் என்று ஒரு நாளும் சொல்ல தேவன் தமது சத்தியத்தை முதலாவது நமது இருதயங்களில் வைத்துள்ளார் போதுமான மறைநூலை கையில் தந்துள்ளார் மட்டுமல்ல நமக்குள் இருக்கும் ஆவியானவர் எதை ஏற்க வேண்டும் எதை எதிர்க்க வேண்டும் என்று போதித்த வண்ணம் இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனியே ஒரு கட்டளை தேவையில்லை எனவே அறியாமை என்ற ஒரு வார்த்தை சொல்லி அதே ஒரு சாக்கு போக்காக காட்டுகிற பழக்கத்தை நாம் நிறுத்துவோம் இரண்டாவது நாம் பொதுவாக சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு அடுத்தவர் மற்றவர் அவர்தான் நான் இந்த பாவத்தை செய்ய காரணமாயிருந்தார் என்று சொல்லிவிடுகிறோம் டெம்ட்ஸ் ஆர் நோ எக்ஸ்கூஸ் விளக்கிய கனியை புசித்தாயோவென தேவன் ஆதாமை கேட்டபோது அவன் பழியை தன் மனைவி மீது போட்டுவிட்டான் திஸ் இஸ் வாட் இஸ் கால் பிளேம் ஷிஃப்டிங் இயேசுவுக்கு மிக வலுவான சோதனை ஒன்று அவருக்கு நெருங்கிய சீதன சீடனாகிய பேதுரு மூலம் வந்தது எருசலேமில் தாம் எவ்விதமாய் பாடுபட்டு கொல்லப்பட வேண்டும் என்று இயேசு முன்னறிவித்துக் கொண்டிருக்கையில் பேதுரு ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டான் சிலுவையை தவிர்க்க சத்ருவின் தந்திரத்தை இதில் அடையாளம் கண்ட இயேசுவோ பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டார் தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீடன் சொன்னான் என்பதால் நொடிப்பொழுதும் இயேசு அப்படிப்பட்ட காரியத்தை மதித்தார் இல்லை ஏவாள் அந்த பழத்தை ஆதாம் இடம் கொடுக்கையில் இதைத்தான் அவன் செய்திருக்க வேண்டும் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டியவன் அருகில் வா என்றானோ நாம் உயிருக்குயிராய் நேசிப்பவரிடமிருந்தும் நமக்கு சோதனை வரலாம் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் சோதனை நம்மை சந்திக்கலாம் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் அண்ட் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ் மேபி த சோர்ஸ் ஆஃப் அவர் டெம்டேஷன் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று நீதிமொழிகள் ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அங்குமிங்கும் திரும்பாமல் எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் அடுத்தவர் மீது பழி போடாமல் எழுதியிருக்கிற திருவார்த்தைக்கு அடிபணிந்து வார்த்தைக்கு வெளியே இடதுபுறம் வலதுபுறம் நான் செல்ல மாட்டேன் என்று உங்களுக்கென்று ஒரு வரப்பையும் வரம்பையும் நீங்கள் வைத்துக்கொண்டு தேவகுமாரன் விசாசினுடைய அடுத்தடுத்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் அப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமுடைய குமார்னா இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டாலும் வாசித்த வசனங்கள் தியானித்த வசனங்கள் மனனம் செய்த வசனங்கள் இவை எல்லாவற்றையும் ஆவியானவர் எங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது அதுதான் உம்மிழத்தில் இருந்து வருகிற உடனடி உதவி என்று அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானுக்கு விரோதமாக குரல் எழுப்பி ஜெயம் கொழுகிறவர்களாக நாங்கள் வெளிவர எங்களுக்கு உதவிதாரம் இந்த தியானத்திற்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது நாங்கள் பழி போட்டு கொண்டு இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை எங்களை விட்டு நீர் நீக்கி போடும் ஆண்டவர் எங்களுடைய விழுகைக்கு நாங்களே பொறுப்பு என்று எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு தற்பரிசோதனை செய்து ஏன் விழுந்தோம் என்று கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர கர்த்தரை உதவி செய்வீராக ஜெயம் தேவா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே